அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஞானானந்தம் வழக்கறிஞர் கோ மணிவண்ணன் எழுதியது அந்த புத்தகத்திலிருந்து சில சுவையான பகுதிகளை நாம் பார்த்து வருகிறோம் ஸ்ரீமுஷ்ணம் மூர்த்திக்காகவும் தீர்த்தத்துக்காகவும் கீர்த்தி பெற்ற வராகர் திருத்தலம் செட்டிக்குல பெருமக்கள் நிறைந்த ஊர் ஸ்ரீ முஷ் ஸ்ரீமுஷ்ணத்தில் சத்குரு சில காலம் தங்கி அருளாடல்கள் செய்த விவரம் தெரிய வந்தது கண்ணுசாமி செட்டியார் ராமசாமி செட்டியார் நாதஸ்வர கலைஞர் பாலு ஆகியோர் மூலம் அங்கே சத்குரு வாசம் செய்த காலம் கூறியதுதான் ஆனால் அதற்குள் செட்டி புற மக்கள் கட்சி கட்டி கொண்டு எங்களுக்கே சத்குரு ரொம்ப உரிமையானவர் என்று சத்குருவுக்கு தனி தனி குடில்கள் அமைக்க சத்குரு இரண்டும் வேண்டாம் என்று கயிறுக்கு கட்டுப்படாத காற்று போல புறப்பட்டு வேறு இடம் போனது ஒரு சுவாரஸ்யமான தனி கதை சத்குரு அந்த ஸ்ரீமுஷ்ணம் கோயில் குளக்கரை படியில வந்து தியானித்துக் கொண்டிருந்தார் பூரணச்சந்திரன் தங்க தாம்பாளம் போல் வானத்தில் தகதகத்து கொண்டிருந்தான் அன்று சித்ரா பௌர்ணமி சத்குருவின் திவ்ய சரித்த பேரேட்டில் சித்ரா பௌர்ணமி பொன்னால் அல்லவா சத்குரு அன்று தான் தரிசித்து வணங்கும் சத்குருவை அன்று தான் தரிசித்து வணங்கும் பாகியம் பெற்ற அன்பர் ஒருவர் புஷ்கரணி படிக்கட்டுகளில் சத்குருவுக்கு கீழே கை கூப்பியபடி நின்றிருந்தார் பூரணச்சந்திரனை வெறித்து விழிகளில் நீர் தளதளக்க பார்த்து கொண்டிருந்த சத்குரு அந்த அன்பரை பார்த்து சொன்னார் சரி ஆகட்டும் நம்மோடு நீரும் புஷ்கரணியில் குளிக்கலாம் சரி என்று சத்குருவோடு புஷ்கரணியில் இறங்கினார் அன்பர் அடுத்து நடக்கப் போவதை அறியாமல் ஸ்ரீமுஷ்ணம் புஷ்கரணியில் அந்த குறும்புக்காரர் சத்குரு தன் அருகே வந்து அப்போதுதான் அடிபணிந்த அன்பரை தன்னோடு குளிக்க சொன்னதை கேட்டு அந்த புஷ்கரணி கூட புன்முறுவல் செய்திருக்குமோ என்னவோ அப்படி என்னதான் நடந்தது அந்த அன்பருக்கு அந்த அன்பருக்கு நடக்கவில்லை அந்த அன்பருக்குள் நடந்தது எல்லாம் போவதற்கு போடுகிற சாதாரண முழுக்கு என்று நினைத்து புஷ்கரணியில் முங்கினார் அந்த அன்பர் பக்கத்தில் சத்குரு பௌர்ணமி வழிச்சம் புஷ்கரணியில் ஒரு ராஜ போல மலர்ந்த சத்குரு தானும் தன் திருமேனியை முழுக்காட்டி எழுந்தார் இரவில் தாமரை மலர்ந்தது போல இருந்தது சத்குருவின் திருமியிலிருந்து ஓடிய வைரம் அணிகள் போன்ற ஜுவலிப்புடனான நீர்த்திவலைகள் பக்கத்தில் இருந்த அன்பர் மீதும் தெளித்தன ஒரு ஞான வாரியின் அடுத்த நொடி அன்பருக்குள் அது நடந்தது கண்டு கண்டார் அவர் மின்னி மின்னி காட்சி கொடுத்தார்கள் அந்த அன்பருக்கு சித்த மகா போகர் யூகி மகரிஷி காலங்கிநாதர் அகஸ்தியர் திருமூலர் நந்தீசர் விருப்பாட்சி தேவர் சட்டைமுனி கோரக்கர் பதஞ்சலி வியாக்ரபாதர் என பல பல சித்த மகா அந்த நொடியினை கூறு போட்ட நூற்றில் ஒரு நொடியில் தங்கள் விசேஷ செய்திகளை விரல்களில் காட்டிய முத்திரைகளுடன் காட்சி காட்சி அடித்து மறைந்தனர் முங்கியபோது கிடைத்த இந்த காட்சியில் திக் பிரமையடைந்த அன்பர் நீருக்கு வெளியே தலை நீட்டி பார்த்தார் சத்குருவோ தன் ஜடாமுடிகள் குளத்தில் சர்ப்பங்கள் போல் மிதந்து நெடிய பிரித்து பிரித்து நேகத்தை அலர்ந்து கொண்டிருந்தார் ஒன்றுமே தெரியாதவர் போல விஸ்வரூபம் கண்டு விக்கித்து நின்ற விஜயனை போல ஆனார் அந்த அன்பர் பரவசம் பாதி படப்படப்பு பாதி இதற்கெல்லாம் மூலக்காரணரான சத்குரு குளித்தாயிற்றா கழித்தாயிற்றா படியேறுவோம் என்றாராம் ஆனந்த க குளிப்பும் ஆனந்த களிப்பும் ஒரு சேர அடைந்த அன்பர் யார் என கூட தெரியாது சத்குரு ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ணத்தில் நடத்திய ஞான இது வராக பெருமான் திருமுட்டத்தில் தரிசனம் தரும் வெள்ளையிற்று எம்மான் ஒரு ஞானபிரான் அல்லவா ஞானபிரான் தலத்தில் மோனபிரான நம் சத்குரு திருவிளையாடல் நடத்தியது மிகவும் பொருத்தம் என்று தான் சொல்ல வேண்டும் வினோதமான பிரகடனங்களும் அவ்வப்போது சத்குருவிடமிருந்து பிறக்கும் பாரதத்தில் கோடி பேருக்கு ஒரு ஞானி அதன் முக்காவாசி தெற்கே என்று பூடகமாக சொல்வாராம் ஒரு தடவை ஏஆர்பிஎன் ராஜமாணிக்கம் நாடாரிடம் துருவ நட்சத்திரம் பார்த்திருக்கிறீர்களோ என்று கேட்டார் நாடார் வானத்தை பார்த்தார் சத்குரு வானத்தில் இல்லை பூமியில் இருக்கிறது அந்த துருவ நட்சத்திரம் அதுவும் தமிழ்நாட்டில் ஒட்டன் சத்திரம் பக்கம் அது தசவனம்பட்டி சாமி போய் பார்த்து வரவும் இப்படி இதுபோல் பூண்டி சுவாமிகளையும் அடையாளம் காண்பித்து தந்த சத்குரு கபீர்தாஸ் பார்த்திருக்கிறீர்களோ என்று ஒரு நாள் கேட்டார் இல்லை என்று சொன்னால் அன்பர்களிடம் கபீர்தாஸ் மாலையில் வருவார் என்றாராம் அன்று மாலையில் ஒரு ஒரு விசிறியும் பல சுற்று தலைப்பாகியுமாய் வந்த யோகிராம் சூரத்குமாரை பார்த்து இதோ கபீர்தாசர் கபீர்தாசர் என்று அடையாளம் காண்பித்து ஆனந்தமாய் சிரித்தாராம் சத்குரு இந்த கபீர் யோகி ராம்சு சூரத்குமார் மகாராஜுக்கு விசிறி அளித்து ராமம் நாமம் ராமநாமம் என்ற தென்றல் காற்று பூமி பரவட்டும் என்று சத்குரு ஆசீர்வதித்து ஆசீர்வதித்தது சித்தலிங்க மடத்தில் தங்கியிருந்த போது மதுரை தந்த மகான்களில் ஒருவர் கீதாநாயக்கி நடன கோபால சுவாமிகள் சௌராஷ்டிரத்து குலத்தில் அவதரித்த சுவாமிகள் நாயக்கி பாவத்தில் இயற்றிய கீர்த்தனைகள் அற்புதமானவை அவரது சரிதத்தை பற்றி முழுமையாக தெரியாத நிலையில் மதுரை கீதாநாயக்கி மந்திர்க்கு உரையாற்ற சென்ற ஹரிதா சுவாமிகளின் நாவில் சத்குரு இறங்கி அவர் மூலம் கீதாநாயக்கி நடன சுவாமிகளை பற்றி எவருமே அறியாத சரித குறிப்புகளை சத்குரு பேசியது மகா புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதர் பூரணமாகும் நேரத்தில் திருக்கோவிலூர் திருக்கோவிலூரில் இருந்தபடியே குறிப்பிட்டு பாகவத ரத்தினம் இப்போது நித்திய சூரியகளுடன் சேரப்போ போகிறது என்று தெரிவித்ததும் ஒரு மகா இப்படி ஒன்றா இரண்டா இனி அவர் நிகழ்த்திய திருவிளையாடல்களில் ஒன்று இரண்டே தொடர்ந்து நாளை காண்போம் நன்றி வணக்கம்